ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணும் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்புலே திலத்துனுடைய ஆவிர்வாவத்தை நமக்கு காற்ற தக்ஷயஜத்தை நாம் பார்த்துன்னு வரும் அப்படி தாட்சாஜினி போய் விழுந்தவுடனே அந்த யாகத்தை நடத்தி கொடுக்கிற ரித்துக்குகள் அக்னியில் ஆகுதிகள் பண்ணுற மந்திரங்களை சொல்லி தக்ஷினா அக்னின்னு யாக தெற்க உள்ள அக்னியில் ஆகுதிகளை பண்ணி சாந்தப்படுத்துகிற இதை பார்த்த தேவதைகள் பயந்து போய் நாலா பக்கம் தெரித்து ஓடுற பகவான் பார்த்தார் விஷ்ணு சம்பவத்தை பார்த்து அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது தக்ஷண இடத்துல உடம்பு பூரா வேர்த்தது வேர்த்து வேர்வை ஜலம் பூமியில் சிந்தருது அந்த ஒரு ஒரு சொட்டு ஜலமும் பூமியில் சிந்த சிந்த அந்த ஜலத்திலிருந்து ஒரு செடி ஆவிர் பகவானுடைய நிறத்திலே கருப்பு நிறத்தில் ஒரு செடி வந்து அதிலிருந்து ஒரு தானியம் வந்து வெடித்து வெடித்து கீழே விழறது அதுதான் எள் திலம் அப்படி வெடித்து விழுந்தது பகவானுடைய தேகத்திலிருந்து ஆவிர் அந்த விழுந்த தானியங்களை எக்ஷர்கள் வந்து பொறுக்கி சாப்பிட்ற பாக்கி பித்தக்கள் அத்தனை பேருமாக போய் ஒளிஞ்சிக்கிறான் ஏன்னா எல்லோரும் ஆவாகனம் பண்ணப்பட்டிருக்காங்க தேவதைகளை ஆவாகனம் பண்ணியாச்சின்னா ஏதாவது ஒரு ஆகூதியை வாங்கிட்டு தான் அங்கேருந்து போக முடியும் சடார்னு கிளம்பி போயிட முடியாது யாகசாலையை சுற்றி சுற்றி வர மேற்கொண்டு என்ன நடக்க போகிறதுன்னு தெரியலையேன்னு பயத்தோடு கூட இங்கே நடந்த சம்பவம் பரமேஸ்வரனுக்கு தெரிஞ்சது பாதி உடம்பு எரியிறது பரமேஸ்வரனுக்கு இதை பார்த்தா பூத்தகணங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டா இங்கே யாகசாலையில் என்ன நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுண்டு ஆகான சத்தம் போட்டு புரிஷாக கர்ஜிக்கிறா பூத்தங்கள் பரமேஸ்வரன் கோபத்தோடு கூட கண்ணை திறந்து பார்க்கிறார் பூதங்களை உடனே கபாலமாலின்னு ஒரு பூத்தம் பூத கணங்களில் கபாலமாலின்னு ஒருத்தர் அவர் வந்து பரமேஸ்வரனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி இப்போ என்ன பண்ணட்டும்னு கேட்ட தம் கிம் கரோமேதி குணந்தமாக பத்தாஞ்சலி பகவான் பூதநாதஹா என்ன பண்ணட்டும் இப்போது சொல்லுங்க உத்தரவு பண்ணுங்க அப்படியே பண்ணுவோம் பரமேஸ்வரன் கோபத்தோடு கூட தக்ஷம் சயஜம் ஜெஹி மத்பட்டானாம் துமக்ரணீஹி ருத்ரபட்டாம்சகோமே நீ தலைமையாக இருந்து தக்ஷன் பண்ணக்கூடிய யாகத்தை போய் நிறுத்துன்னு பரமேஸ்வரன் பூதங்களை அழுச்சினு போய் யாகத்தை நிறுத்துன்னு பரமேஸ்வரன் சொன்ன உடனே அத்தனை பூதங்களுமாக ஆஹான்னு சத்தம் போட்டுண்டு தடதடனு யாகசாலையை நோக்கி ஓடி வரா அவர்கள் ஓடி வர்ற சத்தம் கும் கும்னு பூமியில் அதிர்றது தெரிஞ்சது யாகசாலைக்கு ஏதோ நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சின்றா ஒரே புழுதி கிளம்பி வருது இந்த புழுதியை பார்த்தார் தெரிஞ்சுண்டா சரி யாரோ வரா யாக யாகசாலைக்குன்னு தெரிஞ்சின்ற அப்படி பூதகணங்கள் பூரா வந்தது யாகசாலைக்கு வந்து யாகசாலக்குள்ளே நுழையிற பொழுது யாகசாலையை பிரிச்சுண்டே வர எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல போய் ஒளிஞ்சுண்டா தேவதைகள் பிதர்க்களில் தேவதைகள் ப்ராக்வம்சம்னு யாகசாலையில் ஒரு இடம் அங்கே போய் ஒழிஞ்சுண்டா தேவதைகளுடைய பத்தினிகளெலாம் பத்னிசாலான்னு ஒரு இடம் அங்கேயே போய் ஒளிஞ்சுண்டா ஆக்னி த்ரீயம்னு ஒரு இடம் அங்கே கிண்ணறர்கள் அப்சரஸ்தர்கள்லாம் அங்கே போய் ஒளிஞ்சுண்டா அப்படி எல்லோரமாக ஒவ்வொரு இடத்துல போய் ஒளிஞ்சுட்டான் சூரியனும் சந்திரனும் அக்னியில் போய் ஒளிஞ்சுண்டா அந்த யாகசாலையில் நேரடியாக இருந்தவர் பிரம்மாவும் விஷ்ணுவும் தான் பாக்கி எல்லோரும் போய் ஒளிஞ்சுனுட்டேன் அந்த பூதகண்டங்கள்லாம் வந்தது சடச்சட சடன்னு யாகசாலையை பிரிக்க ஆரம்பிச்சுட்டான் பிரித்து இல்லாத்தையும் எரிஞ்சு அங்கே இருந்த பாத்திரங்களெல்லாம் எடுத்து நாலா பக்கமும் வீசி எரிஞ்சுட்டா அங்கே ஆஜ்யம் வச்சுருக்கு நெய் அந்த நெய்யை எடுத்து கீழே சிந்தர அப்படி சிந்தி ஒரே ரகலையாக போயிடுத்து கொஞ்ச நாழியில் அங்கே ஒளிஞ்சின்றிருக்கிற தேவதைகள் ஒவ்வொருத்தராக வெளியில் வர அதிலே முதல்ல அக்னி வந்தார் அக்னி வந்த உடனே ஓங்கி ஒரு அற்ரை விட்டார் அந்த பூத்தம் அக்னியினுடைய கன்னத்தில் பேரையாக ஒரு அற்ரை விட்ட உடனே அவருக்கு காது கேட்காமல் போயிடுத்து அக்னிக்கு சூரியன் வந்தார் முகத்தில் வாயை பார்த்து ஒரு அடி விட்ட பல்லாம் விழுந்துடுத்து சூரியனுக்கு சந்திரனுக்கு தலையில் ஓங்கி ஒரு புட்டு விட்டார் சிரித்து போயிட்டார் சந்திரன் இந்த யஜமானனாக உட்கார்ந்த என்ன பண்ணினார் கழுத்தை பார்த்து ஒரு குத்து விட்டார் தலை உருண்டு போய் தக்ஷணாக்னின்னு சொல்லக்கூடிய அக்னியில் விழுந்துடுத்து தலை யஜமானனுடைய தலை தக்ஷிணாகினியில் விழுந்து கொடுத்து உட்கார்ந்துருக்கார் தக்ஷன் யஜமானஸ்தானத்தில் உட்காண்டிருக்கான் தலை இல்லாமல் அப்படி வந்து யாகசாலையை பூரா ஒரே ரகலையாக பண்ணி என்ன நடக்கிறதுன்னு ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல அங்கே நடக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே சண்டீஸ்வரன் என்ன பண்ணினார் அந்த எரிஞ்சின்றிருக்கிற அந்த அக்னியிலேருந்து ஒரு கட்டையை எடுத்துட்டார் எடுத்துட்டு தீவட்டி மாதிரி கையில் வச்சுட்டு அங்கே எழுத்தாப்பில் வர்ற தேவதைகள் அத்தனை பேர்கிட்டையும் கொண்டு போனார் அந்த அக்னியினுடைய ஜுவாலையை பார்த்து தேவதைகளுக்கெல்லாம் கண் பார்வை குறைஞ்சு போயிடுது கண் பார்வை குறைஞ்சி போச்சோ திண்டாடி திணறி போயிட்டா எல்லோருமாக தனபுரமாக அந்த பூத்தங்கள் காலில் விழுந்து மன்னிக்கணும் தெரியாமல் நடந்து போயிடுத்து நாங்கள் எவ்வளவோ சொல்லியும் கேட்கல இப்படி ஆகிடுத்து தப்பாக நினச்சிக்கப்படாதுன்னு கேட்டுண்டா ஆனால் அப்பவும் கோபம் தீரல் அங்க வந்த பித்திருக்கள்னா என்ன பண்ணினால் அங்க இருக்கிற அந்த தில தானியங்களை கையில் எடுத்துட்டு பறக்க ஆரம்பிச்சுட்டா அங்கேருந்து அந்தரிக்ஷத்தில் அங்க பறக்கிறா கையில் எள்ள அள்ளிண்டு கீழே விடலை அந்த பூதகணங்கள் மாக இழுத்து கீழே தள்ளி ஸ்ரமப்படுத்துகிறா சிரமப்படுத்தி பறக்க முடியாமல் அவர்களை செய்துட்டா பூத கணங்கள் அப்படி திண்டாடி போயிடுது உத்தராலையும் மங்கியும் வெளியில் போக முடியாமல் போயிடுது இந்த பிதர் கணங்கள் மூன்று விதமாக இருக்கா அதாவது பித்தரகா சோமப்பாகான்னு ஒரு விபாகம் ஒரு பிரிவு பித்தரஹா பரிகிஷதான்னு ஒரு பிரிவு பித்தரஹா அக்னிஸ்வாத்தாகனு ஒரு பிரிவு அந்த பிதற்கள் என்ன பண்ணினா மூன்று பேரும் மூன்று விதமாக ஒளிஞ்சுட்டார் சோமப்பாக பித்தரஹான்னு சொல்லக்கூடிய பிதற்கள் அந்த எள்ளு செடிகளில் போய் ஒளிஞ்சுனுட்டார் பித்தரோ பரிகிஷதான்னு பிரிவுள்ள பிதற்கள் அந்த தக்ஷிணாக்னியில் போய் ஒளிஞ்சு நுட்டான் பிதரகா அக்னிஸ்வார்த்தாக சொல்லக்கூடிய பிதர்கள் அங்கே யாகத்திற்கு வச்சுருக்கிற அந்த ஹவிசுகளில் போய் ஒளிஞ்சு உடல்ல அப்போவும் பூதகணங்கள் உடல்ல அத்தனை எடுத்து சம்ஹாரம் பண்ணிவிட்டு பரமேஸ்வரன்ட்ட கிளம்பி போயிட்டா அத்தனை பேருமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மகாவிஷ்ணு அத்தனை பேரையும் அழைச்சிட்டு பரமேஸ்வரன்ட்ட வந்தா பரமேஸ்வரன்தான் கதி நமக்குன்னு பரமேஸ்வரன்ட்ட வந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி கேட்குறா என்ன கேட்டாங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்